प्रपन्न पारिजाताय कृष्णाय ிாத்தய தோத்தேத்தைக்காணையயாே நம நித்மீதி மவித் பசியன் சுணுவன் ஸ்புஷன் ஜி அசனன் வசன் பிரலப்ப உன்மிஷன் நிமிஷன்னீந்திரியார்த்தேஷு தாரயன் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் திரும்ப திரும்ப ஞானகர்ம சன்னியாசத்தினுடைய ஸ்வரூபத்தை உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார் சந்தேகத்துக்கு பதில் சொல்லியிருக்கார் கடைசியாக பார்த்தோம் யார் கர்மயோகத்தில் தன்னை இணைச்சிக்கிறானோ அவன் எப்படி படிப்படியாக ஆத்ம ஜான நிஷ்டனாக பிரம்ம விளங்குகிறான் குருவன்னப்பி நலிப்பியத்தை அவன் செயல் புரிந்தாலும் அவன் அந்த செயல்களாலேயோ செயலின் விளைவுகளாலேயோ கொஞ்சம் கூட மனசில் பாதிப்பை உணர்றதில்லை அது ஒன்றும் பண்ணுறதில்லை இந்த ஞான கவச்சம் ஆத்மா அகர்த்தா அபோக்தாங்கிற ஞானமானது கவச்சமாக கொண்டு அந்த கர்மத்தை பண்ணுறதுல ஏற்படுற விக்ஷேபமோ பலனால் ஏற்படுற விக்ஷேபமோ அவனுக்கு வர்றது கிடையாது அப்படிங்கிறதான் அர்த்தம் குருவன் அப்படி நான் லிபியத்தையே சொல்லி முடித்தார் இந்த ஸ்லோகத்தை அதை விளக்கி சொல்கிறார் யுக்தா யுக்தஹான்னு சொன்னால் இப்படி முழுமையாக தன்னை வைதிக மார்க்கத்தில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களில் சாதனைகளில் படிப்படியாக தன்னை இணைச்சிக்கொண்டவன் அர்த்தம் முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டவன் இந்த ஆத்தியாத்மிக வாழ்க்கை முறை ஆன்மீக வாழ்க்கையில் முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டவன் இந்த தத்துவஜானத்தோடு தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டவன் சொல்லணும் இதை அவன் என்ன நினைக்கிறான்னா மன்னியேத்த மன்னேத்தன்னா கருதுகிறான் என்ன கருதுகிறான்னா நைவ கிஞ்சித்து கரோமி இது மன்னேத்த நான் கொஞ்சம் கூட ஒரு காரியத்தையும் செய்கிறேன் அப்படின்னு அவன் நினைக்கிறது இல்லை எப்படி நினைக்கிறானா இந்திரியாணி இந்திரியார்த்தேஷு வர்த்தந்த இதி தாரையன் இது கடைசியில் இருக்குது ரெண்டு ஸ்லோகத்தை சேர்த்து படித்திருக்கோம் ஏன்னா இந்த ரெண்டு ஸ்லோகத்தை சேர்த்து படித்தா தான் இதுக்கு அர்த்தம் சரியாக சொல்ல முடியும் இந்திரியங்கள்னால் இந்திரிய விஷயங்களில் இருக்குது ஏற்கனவே இதை மூணாவது அத்தியாயத்தில் பார்த்துருக்கோம் குணா குணேஷுவர்த்த இதிமத்வா நசஜத்தே அப்படின்னு மூணாவது அத்தியாயத்தில் கடைசியில் ஒரு ஸ்லோகத்தில் பார்த்துருக்கோம் அது மாதிரி இங்கேயும் இந்திரியங்கள்லாம் இந்திரியங்கள் விஷயங்கள்ல சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸில் அது இன்டராக்ட் பண்ணுறது நான் வந்து அதுக்கு சாட்சியாக தான் இருக்கேன் அகர்த்தா அபோக்தாவாக இருக்கேன் என்று மனசில் அந்த கருத்தை உள்வாங்கிக் கொண்டு இத்தி தாரையன் தாரையண்ண நன்றாக மனசில் வாங்கி கொண்டு அவன் என்ன பண்ணினாலும் சரி பஷ்யன்னு பஷ்யன்னுன்னா பார்த்து கொண்டிருந்தாலும் ஷ்ருண்வன் கேட்டுக்கொண்டிருந்தாலும் ஸ்பிருஷன்னு அதாவது தொட்டு உணர்ந்து கொண்டிருந்தாலும் ஜிக்ரன்னு முகர்ந்து கொண்டிருந்தாலும் அஸ்னன்னு சாப்பிட்டு கொண்டிருந்தாலும் கச்சன்னு வசன்னு மூச்சு விட்டு கொண்டிருந்தாலும் பிரலப்பன்னு பேசிக்கொண்டிருந்தாலும் விசிறன் மலஜலங்கள் அதெல்லாம் விசர்ஜனம் பண்ணி கொண்டிருந்தாலும் உண்மிஷன்னு நிமிஷன்னு கண்களை மூடியும் கண்களை திறந்திருந்தாலும் கண்களை மூடியிருந்தாலும் கண்களை திறந்திருந்தாலும் இத்தனை காரியங்கள் இது கர்மேந்திரிய ஞானேந்திரிய வியாபாரங்கள் செயல்கள் அறிவு கருவிகளை கொண்டும் செயற்கருவிகளை கொண்டும் நாம் செயல்பட்டு கொண்டிருந்தாலும் ஒரு செயலையும் நான் செய்கிறேன் இல்லை என்று அவன் கருதுகிறான் இந்த மேட்டர் அண்ட் மேட்டர் இன்டராக்ட்ஸ் இட் டசன் மேட்டர்னு ஏற்கனவே ஒரு தரம் சொல்லியிருக்கேன் இந்த உடம்பு மனசு இந்திரியங்கள் உலகப் பொருள்கள் எல்லாமே மாய்க்கம் அதாவது எல்லாம் குணங்கள் மயம் ஆகவே இந்திரியங்கள் இந்திரிய விஷயங்களில் ஈடுபடுறதுங்கிறது அதனுடைய ஸ்வாவம் ஆனால் அதை தர்மத்தினால இவன் ஒழுங்குபடுத்தியிருக்கான் இந்திரியங்களையெல்லாம் நிகிரகமும் பண்ணியிருக்கான் அவன் அதனால் தெரிகிறது இது அதோடய விவகாரத்தை பண்ணின்னு நான் இதுக்கெல்லாம் சாட்சி பூதமான ஆத்ம சைத்தன்யமாக இருக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தில் அவன் தெளிவாக இருக்கான் அப்படின்னு தான் இந்த ஸ்லோகம் சொல்கிறது இது ஜீவன் முக்தியினுடைய உபதேசிக்கிறது ஜீன் முக்தனுடைய மனநிலையை வர்ணித்திருக்கிறது இந்த அளவுல இதுக்கு அர்த்தம் சொல்லி பூர்த்தி பண்றேன் தொடர்ந்து ஸ்லோகங்களுக்கெல்லாம் அர்த்தம் பார்க்கறதுக்கு பகவான் நமக்கு தொடர்ந்து அனுகிரகம் பண்ணி கொண்டே இருக்கட்டும் யுக்தோ மண்யே திரு ஸ்பிருஷன் ஜிஹ்ரன் அஷ்ரன் கச்சன் ஸ்வபன்ஸ்வசன் பிரலபன் விசன் கிருண்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 3112 டபுள் ஒன் என்ற எண்ணிற்கு உங்கள் பெயரையும் வசிக்கும் ஊர் பெயரையும் வாட்ஸ்அப் செய்யவும் அறிவோ